ஜனநாயகம் என்பது சிறுக்கு ஓட்டு போடுவது ஹராம் என்று பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவுகிறது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படி உண்மையெனில் எந்த அடிப்படையில் ஹராம் என்று சிறுக்காகும் இதுக்கு நான் ஒரு வரி ரெண்டு வரில்தான் பதில் சொல்ல முடியாது நீங்கள் என்னுடைய எலக்ஷன் நேரத்தில் நான் பேசின பேச்சு மக்காமஜி டாட் நெட்ல இருக்குது அதுலேருந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள் பார்க்க தெரிஞ்சவங்க இல்லைனா தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லி சீடியில் எடுத்து நீங்கள் அந்த ஸ்பீச்சை பாருங்கள் அதில் ஜனநாயகம் என்பது எதனால ஹராம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கிறேன் இருந்தாலும் சகோதரர் கேட்டதுனால ஒரு சில விளக்கங்களை சொல்றேன் அல்லா புரான் பூமியில் நீங்கள் பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பித்தால் அவர்கள் உங்களை அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு வழி எடுத்து விடுவார்கள் அப்ப பெரும்பான்மை சிறுபான்மைங்கிறது என்ன கிடையாது இஸ்லாமத்தில கிடையாது ஆனால் ஜனநாயகத்திலே பேச என்னதான் ஜனநாயகத்தில பேசிக்க என்னதாங்க மெஜாரிட்டிதான் பெரும்பான்மைதான் ஆனால் அறிஞர் அண்ணா சொன்னாரு நல்லவேளை ஜனநாயகத்துல வந்து ஜனநாயகத்தில இருந்து அறிவுக்கோ அழகுக்கோ மனிதனுடைய சிந்தனைக்கோ அறிவே கிடையாது பெரும்பான்மை அதுதான் நல்லவேளை வந்து பெரும்பான்மைப்படி இந்தியாவினுடைய தேசிய பறவையை தீர்மானிக்காமல் அழகை வைத்து தீர்மானிச்சுட்டாங்க இந்தியாவுடைய தேசிய பறவை மயில்னு சொல்லி பெரும்பான்மையை வச்சு தீர்மானிக்கிறது இந்தியா தேசிய பறவை எது தீர்மானிச்சிடணும் காக்கையை தான் தீர்மானிச்சிருக்கணும் அப்படின்னு அறிஞர் நான் சொல்வேன் பெரும்பான்மை அதிகம் அப்படித்தானே ஜனநாயகத்துல அப்படித்தான் உதாரணமா ஒரு ரெண்டு பேர் நிக்கிறாரு ஒருத்தர் பாவம் ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப அருமையான மனுஷன் அவர் மட்டும் எலக்ஷன்ல ஜெயிச்சு எம்பி ஆனாக்கா மக்களுக்கு அவ்வளவு நல்லது செய்வாரு அவ்வளவு பெர்ஃபெக்டா இருப்பாரு இது வரலாம் அப்படிதான் இருந்திருக்கிறார் அவரு அரசியல்வாதி அதிகமா இருக்கிற ஆனா தெரியும் தெரியும்போக்கிய தலையிட்டு இல்லங்க அவர் ரொம்ப தக்குவா உள்ள தெரியுங்க மாத்த முடியுமா ஜனாதிபதி பிரதமர் மாத்த முடியுமா முடியாது ஆனா இன்றைய ஜனநாயகத்தில் அதுவும் தோற்றுவிட்டார் என்று அறிவிக்கப்பட்ட உள்துறை அமைச்சரே பின்னாடி அறிவிக்க முடியும் என்பதே முழுக்க முழுக்க பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பித்தார் பாதையிட்டு வழி எடுத்து விடுவார்கள் பெரும்பான்மை எல்லாருமே நாளையிலிருந்து கல்லை வணங்க வேண்டும் அதுதான சட்டம் அப்படித்தான பெரும்பான்மைப்படி சரி இந்தியா விடுங்க உலகத்தில் பெரும்பான்மை தானே முஸ்லீம்கள் பெரும்பான்மை இல்லையா அடுத்தாச்சு பெரும்பான்மை மக்களை பின்பற்ற ஆரம்பித்தால் அவர்கள் தடுத்து விடுவார்கள் அடிப்படை ஜனநாயகத்தில் பேசிக்கல் ஆப் த பீப்புள் பை the பீப்புள் ஜனநாயகத்தில் பேசிக்க மக்களுக்காக மக்களை மக்களே ஆழ்வது ஒரு ஐநூறு பேர் கொண்ட பார்லிமெண்ட்ல அதிகமா மீங்கள சட்டம் ஏற்போர் ஆம் என்கறு போல் என்குவாரு சட்டம் பாஸ் ஆயிடும் பெரும்பான்மை எம்பிங்க சேர்ந்து ஆயிடும் வட்டி ஹலால் ஆயிடும் விபச்சார ஹலால் ஆயிடும் எல்லா ஹலால் ஆயிடும் ஆனால் அல்லாவுடைய மார்க்கத்திலே அங்க பார் தீபிள் பைப்பு மக்களே ஆள்வது ஜனநாயகம் இங்கே மக்களுக்காக மக்களை அல்லாஹ் ஆழ்வது இறை அது என்ன வித்தியாசம் அங்க சட்டத்தை இயற்றுபவர்கள் மக்கள் இங்கே சட்டத்தை இயற்றுவது யாரு அல்லா இதுதான் ஜனநாயக ஆட்சிக்கு இஸ்லாமிய ஆட்சிக்கு வித்தியாசம்